பதினாலு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி மூன்று தமிழிசை சங்கம் சென்னை சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமூர்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வருக வருக என வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை திருமுறை கலாநிதி பாண்டிச்சேரி திரு கிருஷ்ணசாமி செட்டியார் அவர்கள் குத்துவளுக்கு ஏற்றி விழாவினை சிறப்பித்தார்கள் கதை இன் தமிழ்ச் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் நமக்கு அருள் செய்திட நமக்கு அருள் மாக்கதை இன் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட கடக்கை ஐந்துடை தாழ்தெவி நீண்முடி கடற்கழித்து கருத்துள் இருத்துவாம் கடற்கடுத்து கருத்துள் இருத்துவாம் கரத்தே ஆனை மூகி ஐந்து கரச்சை ஆனை மூகத்தே ஐந்து கரத்தே ஆனை மூக Oh, my God. Yeah ஐந்து கரத்தனை பாடல் திருமூலர் திருமந்திரத்திலே இருக்கிறது ஆனால் ஆராய்ச்சிக்காரர்கள் இந்த பாடலை திருமூலர் பாடியிருக்க முடியாது என்று முடிவு பண்ணிவிட்டார்கள் அதற்கு ஆதாரம் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டால் தெய்வ சேக்கையார் பெருமான் திருமூலர் திருமந்திரத்தை சொல்லும் பொழுது ஒன்றவன் தானே என்றுதான் அவர் தொடங்கி இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இல்லையா அப்ப ஐந்து கருத்தனே அவர் சொல்லல அதனால அத திருமூலர் பாடியிருக்க முடியாது என்று பெரியவர்களுடைய முடிவு இன்னொன்னு இந்த எடுக்கும் மாக்கதைன்னு ஒண்ணு சொன்னேன் அது தெய்வ கேக்குதார் பெருமான் பெரிய புராணத்தில் பாடிய பாடல் ஆனா பெரிய புராணத்தில் முதல்ல இந்த எடுக்குமாக்கதைங்கிற கணபதி வணக்கம் வரவில்லை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்தவுடனே அவர் பாடியது உலகளாவதற்கு நடராஜர் சுதி தான் இருக்கிறது இல்லையா ஆமா சைவத்திற்கு மூணு புராணங்கள் கதை என்று சொல்லுவார்கள் பெரிய புராணம் திருவிளையாட புராணம் தந்த புராணம் பெரிய புராணத்தில் தாக மூன்றாவது தான் இன்றை எடுக்கும் என்ற செய்யுள் வருகிறது அச்சா திருவிழையாறு புராணத்தில் சத்தியாய்சிவமாகி என்று முதல்ல வந்து விடுகிறது அதை சிவனே எடுத்துக் கொடுத்தான் என்பதும் வரலாறு அதே மாதிரி கந்த புராணத்தில் சிகழ் தசக்கர சம்முகமைந்துதான் சகட தாமரை நாயகன் அகடு அசக்கு அரவிண்மணியாவுரை விகட சக்கரமைப்பதம் போற்றுவோம் என்ற செய்யுள் முதலிலேயே வருகிறது அந்த செய்யுள் கட்சியப்ப சிவாச்சாரியார் விநாயக பெருமானுடைய உருவத்தை நமக்கு காட்டுகிறார் என்று பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நினைவிலே கொண்டு வெளியில நிறைய மழை பெய்கிறது சென்னையில மாத்திரம் அது என்னமோ ஆட்டம் காட்டிக்கிட்டே இருக்கு அதனால நம்ம சென்னையில நாம இருக்கிறதுனால நமக்கு மழை தேவை ஆனதுனால திருயான சம்பந்தர் ஏழு திருப்பதிகம் மேகராக குறிஞ்சி என்ற பண்ணிலே அவர் பதியத்தையும் செய்திருக்கிறார் என்ன சொன்ன உண்மையாக நம்பிக்கையாக அந்த ஏழு பதிகத்தையும் ஆண்டவன் திருச்சலினையிலே பாடினால் இல்லையா அதில் எது கலப்பு உண்மையாக உண்மையாக இருக்கணும் அந்த படிக்கிறது ஆடம்பரம் என்ற முறையில இல்லாமல் அது ஆண்டவன் சன்னியிலே படிக்க செய்தால் மழை பொழியும் நானே பார்த்திருக்கிறேன் ஆமா ஆனதுனால இப்ப இப்ப ஜெய்வம் எனக்கு இல்லையா இந்த தெய்வ மன்றம்தான் கோயில் என்று வைத்துக் கொண்டு ஒரு திருப்பதிகத்தை முதலிலே நான் அப்பா மழை சென்னையில மாத்திரமில்லை நம்ம தமிழ்நாடு பூரா நன்றாக பெய்யணும் குடி கிடைக்கணும் என்ற நோக்கத்தோடு நான் ஒரு பதிகம் இப்பொழுது நான் ஓதிவிடுவேன் கடவுள்னலேந்தியாடு நிருத்தம் தட மேல் திரம்ப மதியம் சருத்தம் கடவுள் தனலேந்தியாடு நிறுத்தம் தடை மேரம் மதியம் நிறுத்தம் புடைய திரு மரிய நிறுத்தம் என்ன தான ார் மறையோர் திருப்பரியரூரில் விழுந்தார் மலக்கோலை வீரட்டத்தார் விழுந்தார் மலக்கோலை வீரட்டத்தாரி பிறப்பாதியில்லாம் பிறப்பார் பிறப்பு சிறப்பாதி அந்தம் செலச் செய்யும் வேதம் திருப்பரியலூரில் விரற்பங்கூழ் வீரட்டத்தானே கரிந்தாராட்டில் ஆடும் கபாதி புரிந்தார் படுகம் புறங்காட்டில் ஆடும் செறிந்தார் மரலூர் திருப்பரியலூரில் விரிந்தார் மரத்தோலை வீரட்டத்தானே அறகுத்தனான அனல் எம்பதாக பெருவுற்றவர்களும் சீயழச்சி கொடிசூர் திருப்பரியலூரில் பெருவுற்றவர்களும் வீரத்தானே வீரத்தானே நறையார் விடையா நலம் கொள்கெருமா அரையார் அறவும் அழகாக திரையார் மல்தோள் திருப்பரியநூரில் விரையார் மலத்தோலை வீரத்தானே வளக்கும் வயிற்றின் அறக்கன் வரைக்கு கிழக்கும்படி நான் இருந்து ஏடையெல்லாம் கிழைக்கும்படிகள் திருப்பரியநூரில் வயல் கூழ் வீரட்டத்தானே வளங்குள் மலர் அயன் ஓத வண்ணம் சுளங்கும் மனத்தால் தொடர் இளங்கும்பனாளோடு இணைந்தும் இணைங்கும் விளங்கும் திருப்பறியல் வீரட்டத்தானே தடயம் ோடு அடயம் விலோ நான் அடியார் பெருமாள் உடயம் புளியும் உரிதோல் அறிமேல் விடயம் திருப்பறியல் விளக்கத்தானே நறுவீகுங்க திருப்பறியல் kar kar torini marau suni balaballa khala rini avala adhi rup chali aali di avala adhi rup chali he வான்முகில் வடாது மேய்க மணிவளம் உறக்க மன்னன் தோன்முறை அறது பெய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நச்சவும் வேள்வி மல்க மேன்மை கொள்கை வலிதி விளங்குக உலகமில்ல இந்த வான்முகிலை வைத்து பாக்கியெல்லாம் வளருகிறது இந்த பாட்டில் அப்படிதான் வருகிறது வான்முகில் வடாது பெய்க மதிவளம் சுரக்க மதிவளம் சுரக்க வான்முகில் வடாது பெய்க மன்னன் கோன்முறை அரசு செய்க வான்முகில் வடாது பெய்க குறையில் அடிய குறையில்லாது உயிர்கள் வாழ்க வான்முகில் வடாது பெய்க நான் மறை அறங்கள் ஓங்க வான்முகில் வடாது பெய்க நட்சமும் வேழு மல்க வான்மையில் சைவ நீதி என்பது பாட்டு இந்த பாட்டை இப்படி கொண்டு கூட்டி எனக்கு பாடி காட்டினது யாரு தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷத்துக்கு முந்தி பழனி சைவ ஈசான சிவாச்சாரியார் என்று ஒருவர் இருந்தார் இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேருக்கு அவரை தெரியும்னு எனக்கு தெரியல யாரையும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தெரியுமா என்னமோ அவர் மேடையில வந்து இப்படி உட்கார்ந்தார் தட்சிணாமூர்த்தியே எழுந்து வந்து உட்கார்ந்தது மாதிரி இருக்கும் அவருடைய தோற்றம் சிவாகமத்தை நன்றாக படித்தவர் சித்தாந்த சாத்திரங்களை நன்றாக படித்தவர்கள் அவர்கள் அவர்கள் தான் இப்படி பாடி காட்டினார் அறுபது வருஷமாக நான் நஞ்சியே வைத்துக்கிட்டு இருந்தேன் சந்தர்ப்பம் வரும்போது இப்படி பாடி காட்டி விடுவேன் அந்த சாமி தான் இப்படி பாடி காட்டினார் இல்லையா ஆமா படனி ஈசான சிவாச்சாரியா சித்தாந்த சரபம் என்று அவர்களுக்கு பெயர் சரி அதை விட்டு நாம இப்பொழுது திருநாளுக்கரசருடைய திருப்பதிகங்கள் நாம நினைத்துக் கொண்டு நான்காவது திருமுறையில் இருந்து ஒரு சில பாடல்களை ஒரு சில பாடல்கள் உங்களுக்கு நான் நினைவூட்டி கொண்டு அல்லவா ஆமா இது வந்து என்ன சொல்லுவாங்களே எு சொமாக சொல்ல ஒவ்வொரு திருமுறையிலையும் ஆயிரம் பாலுகளுக்கு மேல இருக்கிறது அத்தனையும் நான் பாடி காட்ட முடியுமா பாடி காட்டிய காலம் உண்டு பல இடங்களில் அப்படி நான் முழுசா முழுசா நான் பாடி காட்டி கொண்டு இந்த மேடையில செய்ய முடியல என்னால இல்லையா ஆமா ஆனதுனால கிட்டத்தட்ட பன்னீர் திருமுறையும் முழுக்க பாராயணம் செய்தது உண்டு அப்படி நாலு தடவையோ அஞ்சு தடவையோ நான் செய்திருக்கிறேன் சிவனடியாசிரி கூட்டத்தில் ரெண்டு தடவை காரணீஸ்வரர் கோயிலில் ஒரு தடவை கைதாப்பேட்டையில் கைதாப்பேட்டையில் சிவசுப்பன் சுவாமி கோயிலில் ஒரு தடவை ஆக நாலு தடவை அஞ்சு தடவை பன்னீர் திருமையை ஒரு எடுத்துக்கூட விடாமல் பாராயணம் செய்து காட்டேன் அது என்னுடைய கடமை இல்லையாட்டா படித்து சொல்றது என்பது முடியாத விஷயம் அங்கே பதம் பிரித்து கடப்பாடு உண்டு அது திருமுறையை பலகாலம் ஓதியது ஓதிய வாய்மையினா நான் அப்படி செய்ய முடிஞ்சது இப்போ அஞ்சாம் திருமுறை என்று ஒரு பகுதி இருக்கிறது திருமுறை என்பது என்ன நான் பல தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு ஒரு தொகுப்பு செட்டியார் ஒரு தொகுப்பு முதலியார் ஒரு தொகுப்பு பிராமணர் ஒரு தொகுப்பு இல்ல இல்லையா ஆமா ஆண்டவன் படத்துல ஒஸ்தியும் கிடையாது மட்டமும் கிடையாது அறிவு ஒண்ணுக்குத்தான் மரியாதை கல்வி ஒண்ணுக்குத்தான் மரியாதை தவிர செல்வத்துக்கு கூட கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆக இப்ப நம்ம அஞ்சாம் திருமுறையில கிட்டத்தட்ட ஆயிரம் பாடல்களுக்கு மேல் இருக்கிறது என்னுடைய அறிவை மயக்குகிற வடக்கத்தில் இருக்கிற ஒரு பாடல்களை நான் உங்களுக்கு நினைவூற்றுவேன் அது திரு என்ற பெயரோடு அது அமைந்திருக்கிறது தேவார திருவாசகம் அத்தனையும் பண்ணோடு வந்தது ராகத்தோடு வந்தது இப்ப புதுசா ஒருத்தரம் வெட்டமைக்க வேண்டிய தேவையே கிடையாது ஒரு சமயம் இங்க பன்னாராய்ச்சியில தித்துக்குடி முருகதாஸ் அவர்கள் தேவாரம் திருவாசகத்தை மெட்டு இருக்கிறது ஆனா கொஞ்சம் அதை வாஷ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார் நான் சொன்னேன் வாட் பண்ண தேவையே இல்லை அது ஒழுங்காக இருக்கிறது என்று நான் அவருக்கு பதில் சொன்னேன் தேவார திருவாசகத்தில் இருக்கிற மெட்டமைப்புகள் அது தெய்வீகமாக நமக்கு கிடைத்த மெட்டமைப்புகள் அழகாகவே இருக்கிறது சைவத்தில் ஆதரவு இல்லாதனாலதான் ஓதுவார்களும் தேவாரமும் பின்னடைந்து விட்டதே தவிர ஆமா சைவத்தில தேவார ஓதுவார்களுக்கு மரியாதை இல்லை வைணவத்தில அதை ஓதுகிறவர்களுக்கு அறையர் என்று பேர் சுவாமிகள் எழுந்தருளார்கள் சொல்றாங்க அவர்களை யாரை அரையர்கட என்ன கேட்டா என்ன சொல்றாங்க இந்த தாமநாதம் வந்து போனா அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு தான் மரியாதை இருக்கிறது எந்த அளவுக்கு எனக்கு மரியாதை கொடுக்கிறாங்களோ எனக்கு என்ன மரியாதை நான் பணக்காரனா அல்லது மிகப்படித்தவனா இல்லை தேவாரம் ஓதுகிறவன் எனக்கு மரியாதை கொடுத்தா தேவாரத்தை கொடுத்தது மாதிரி அல்லவா ஆமா என்பதையும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அது கொடுக்க தவறுனால தவறு செய்து விட்டது காரணத்தினாலேதான் தேவாரம் சைவ மக்களிடையே கூட பரவாமல் போய்விட்டதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் அதுக்காக நீங்க என்ன காலில் விழுந்து கும்பிடுங்கன்னு நான் சொல்ல தயாரா இல்ல ஓது எந்த மரியாதை கூட சைவத்தில் ஒரு மடாதிபதி கூட கேட்டார் நாங்கள்லாம் மரியாதை கொடுத்து எந்த அளவுக்கு நீங்க கொடுக்கறீங்கன்னு எனக்கு தெரியும் சொன்னேன் பதிலுக்கு பிரிச்சு சொன்னேன் மரியாதையை ஏற்றுக்கொள்றவன் வழக்கு இருக்காது இல்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் ஆமா அந்த மரியாதை கொடுத்தால் தேவாரம் என்றோ வளர்ந்து போயிருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதனை பாடி வைத்தார்கள் தெரியுமா நமது பெரியவர்கள் ஆமா சுண்ணாவுக்கிறது கல்லலை கட்டி கடல்ல போட்டான் பாய்சனை கொடுத்தான் யாகை விட்டு இடவை செய்தான் சுண்ணாம்பு காடபாயிரை துணிச்சு போட்டான் அப்ப கூட அப்ப பாடி பாடல்கள் நமக்கு இருக்கிறதல்லவா அந்த மாதிரி இந்த சமயத்தை வளர்த்து வைத்தார்கள் நமது பெரியவர்கள் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் இளந்தரமுறைகள் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துகிட்டு இருக்காங்க முழுசா வந்து விட்டார்களே ஆனால் அது ஆண்டவன் திருவரும் என்று நான் விட்டுவிடுவேன் இப்போ அந்த ஐந்தாம் திருமுறையில ஆயிரம் பாடல்கள் ஆயிரம் பாடல்களுக்கு மேலேயே இருக்கு அது திருக்குறுந்தகை என்ற பெயரோடு அது அமைந்திருக்கிறது அதுக்கு மெட்டமைப்பு இருக்கிறது மெட்டமைப்பு மிக உயர்ந்ததாக இருக்கிறது மிக உயர்ந்ததாகவே இருக்கிறது நான் பார்க்கிறேன் இதற்காக மெனக்கட்டு சங்கீதமும் படித்து பார்த்தேன் நான் ஆறு வருஷம் தேவாரம் படிச்சு விட்டு மறுபடியும் நாலு வருஷம் சங்கீத கல்லூரியில் சேர்ந்து படித்து பார்த்தேன் உயர்வாகவே இருக்கிறது ஆமா ஒரு பொம்மநாட்டி என்ன பண்ண மருமகனுக்காக சமைச்சு வச்சா மருமகன் வரல மகனுக்கு போட்டா மகன் நல்லா சாப்பிட்டான் ஹே மருமகன் மாதிரியே மகனும் சாப்பிடறானே அந்த மாதிரி களை பார்த்தால் மிக உயர்வாகவே இருக்கிறது அதில் ஒன்றும் தவறு இல்லை நம்மளுடைய ஆதரவு தான் குறைந்துவிட்டது என்பது நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அதிலே முதல்ல காணப்படுகிறது அன்னம்பாளிக்கும் தில்லச்சிற்றம்பலம் என்று ஒரு ஒரு பதிகம் இருக்கிறது அந்த பதிகத்தை அவர் சொல்லும் பொழுது எவ்வளவோ நீதிகளை சொல்லுகிறார் நீதிகளும் அடிக்கடி வருகிறது என்பதை பார்ப்போம் இது மடாலயங்கள்ல மாகேஸ்வர பூஜை என்று ஒன்று நடத்துகிறார்கள் எல்லாம் தினந்தோறும் இப்ப சில மடங்கள்ல அந்த மாகேஸ்வர பூஜை என்பது குறைந்து கொண்டு வருகிறது காரணம் என்ன தெரியுமா இந்த பதியத்தை அவர்கள் சரியாக சொல்லாத காரணம்தான் என்பதையும் நான் நினைத்துக் கொள்ளுகிறேன் ஆமா வருத்தோடு சொல்லுகிறேன் நான் அதை சில மடங்கள்ல நடக்கிறது அந்த மாகேஸ்வர பூஜை சாப்பாடு போடுறதுதான் வேற ஒண்ணும் இல்ல சிவனுக்கு ஆக்குறாங்க அடியார்களுக்கு சோறு போடுறாங்க அவர்கள் ஆக்குறாரு என்று அர்த்தம் அது போது அத்தனை பேருக்கும் தீபாராதனை பண்ணி இந்த தேவாரம் பாடித்தான் சாப்பிடுற வழக்கம் அந்த வழக்கத்திலே நான் இருந்தவன் நான் தெனந்தோறும் சாப்பிடும் போது கூட இந்த பாதகத்தை சொல்லாம நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படி ஒரு நியதி நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் கிணந்தோறும் ஆயிரத்தி எட்டு பஞ்சாட்டம் சொல்லுவது விபூதி பூசும் போது மந்திரமாதன் சொல்லுவது கிணந்தோறும் கோயிலுக்கு போய் பதிகம் சொல்லுவது அப்படின்னு ஒரு நியதி வைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த நியதியிலிருந்து நான் தவறதே கிடையாது தவற மாட்டேன் தவறாம இருக்கிறதா தான் இந்த வயசு வரைக்கும் இந்த பாடம் வச்சுக்கிட்டு இருக்கான் நடக்க வச்சிருக்கிறான் கொம்பு ஊனிட்டு நடக்கிறேன் இல்லையே இல்லவோ ஆமா அந்த நியதித்தான் என்னை காப்பாற்றுகிறது என்று நான் எழுகிறேன் இப்போ அந்த முதல்ல இருக்கிற திருப்பதிகத்தை நான் உங்களுக்கு பாடி காட்டுகிறேன் சொல்ல போற விஷயங்கள் மிருதன்காரருக்கு தெரியும் இவருக்கு தெரியும் சொல்லட்டுமா இந்த எடுப்பு பாருங்க சங்கீத உலகத்தில் குறைவு அண்ணிக்கும் தேவாரத்தை எழுதணும் இல்லையா இந்த எடுப்பு சங்கீத உலகத்தில் குறைச்சல் இல்லீங்களா ஆமா இது ஒரு எடுப்பு இரண்டாவது ஒரு எடுப்பு வருது பாருங்க அண்ணம் அந்த இரண்டாவது நிறைய இருக்கிறது சங்கீத உலகத்தில் குறைச்சல் என்ன குறைவாக பாடி வைத்து விட்டார்கள் நிச்சயமாக சத்தியம் சொல்லுங்க ஆமா இந்த பாட்டு சொல்ற கருத்து அண்ணம்பாளிக்கும் என்பது அண்ணம் என்பது சோறு என்பது சாதாரண சாப்பிடுற சாதத்துக்கும் சோறு பேர் மோச்சாம்ராஜ்யம் இருக்கு பாருங்க அதுக்கு சோறுன்னு பேரு இல்லையா அத சொல்லுவார் தெய்வ சேர்க்கிறார் பெருமான் சோறு சோறு பெற்றார் அப்படின்பார் வாதபூரம் சரிதான் சொல்றது சோறு என்பது என்ன சொன்ன சோறு என்பது சாதம் நீங்க பின்னால போயிருக்கீங்க வீட்டுக்காரியோட வந்துருக்கீங்களா வீட்டுக்காரியோட வந்துருங்க அடியார்களுக்கு அந்த சோத்தை பிடிச்சான் இத சேக்கலார் பெருமா என்ன சொல்லுகிறார் சோறு இந்த சோத்தை போட்டு அந்த சோத்தை பிடிச்சான்பர் இல்லையா ஆமா அதே போலதான் பேசாம கேட்கறீங்களா சிறு சொன்னார் சோறு போட்டுக்கிட்டே இருந்தார் வர்ற அடியார்களுக்கு எல்லாம் அவர் வீட்டுக்கு வந்தான் சிவன் பிள்ளைகறி சாப்பிடுவா வந்தான் கிடையாது கிடையாது அதுவேற சமைச்சா பிள்ளைகறி அவன் சாப்பிடவே இல்லையே பிள்ளைகரிய கேட்டு வாங்கினான தவிர சாப்பிடாமலே எந்திரிச்சு போயிட்டாங்க அவரை பார்க்கத்தான் வந்தாங்க அந்த சோறு போட்ட புள்ளிய சிவனே வந்தான் அவர் வீட்டுக்கு அப்ப நாமளும் சோறு போட்டமுன்னா நம்ம வீட்டுக்கு சிவன் வருவான்னு அர்த்தம் பெண்ணீலகண்டி நாகனம் கொடுத்த வீட்டுக்கும் வருமானம் இப்போ அண்ணம் பாதிக்கும் சொன்ன இப்போ அன்னம் என்பது இந்த சோரும் கிடைக்கும் அந்த சோரும் கிடைக்கும்னு அர்த்தம் இல்லையா ஆமா பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூமிசை என் அன்பாளிக்குமாறு கண்டு இன்புற இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே இன்னொரு பிறவி எனக்கு கிடைக்குமா இந்த தின்னச்சித்தம்பரத்து கடவுளை நான் பார்ப்பதற்கு அப்படின்னு வருந்துடா இந்த திருப்பாடலை இந்த மதாலயங்கள்ல சாப்பாடு போடும் போது பாடுறது உண்டு ஆமா சில இடங்கள்ல ஏதோ சிற்சில தவறுகள் இருக்கலாம் இல்லை என்று நான் சொல்லிவிடவில்லை ஆனா இருக்கிறது நான் அந்த மடாலயத்தில் இருந்ததுனால எனக்கு என்ன பழக்கம் வந்தது நான் சாப்பிடும் இந்த அண்ணம்பாலிக்கும் சொல்லிவிட்டு சாப்பிடுறேன் யாராவது ஒருத்தன் திருந்து நாள் போரும் அல்லவா இல்லையா ஆமா ஒருத்தன் தானே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தான் அத மறந்திருந்தார்கள் கொஞ்சம் இப்ப இந்திய கவர்மெண்ட் என்ன பண்றது சொல்லிட்டு ரூபாய் நோட்ல போடட்டான் இப்ப எல்லாரு பேக்கெட்லயும் காந்தி இருக்க எனக்கு சந்தோஷம் நான் காங்கிரஸ் காரன் அல்ல நான் எந்த கட்சியையும் சேர்ந்தவன் அல்ல ஆமா மகாத்மா காந்தி இந்த நாட்டுக்கு செய்த தொண்டையை நான் படித்து பார்த்தேன் அவருடைய சத்திய ஒரு புத்தகம் அபூர்வமான புத்தகம் அவர் படித்து பார்த்தேன் எவ்வளவு பாடுபட்டு இந்த ஒரு சுதந்திரமாக கொடுத்திருக்கா தெரியுமா அதுபோல எவ்வளவு பாடுபட்டு இந்த சமயத்தை வளர்த்தார்கள் பாடி வைத்தார்கள் நாமெல்லாம் படிப்போங்கிற நோக்கத்தில் தானே அவர்கள் செய்து வைத்திருக்க கூடும் நாம படிக்காம போனா அவர்கள் மானசீகமா இருந்து பார்த்து கொண்டு என்ன நமக்கு பின்னால வந்தவன்னா இப்படி பண்றான்னு நினைக்க மாட்டார்களா ஆமா இப்ப பைபிளை பாட முடியாது குரான் குரான் ஓரளவுக்கு பாடுறாங்க குரான் ஓரளவுக்கு பாடுறாங்க பைபிளை பாடி நான் கேட்டதில்லை இல்லையா அதே மாதிரி பிரபந்தத்தை பாடுகிறார்கள் ஓரளவுக்கு தான் அது கூட இருக்கிறது ஆனா தேவாரம் முழுமையாக பாடம் முடிகிறது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆமா அதுல இந்த திருப்பதியும் இவ்வளவு ஒஸ்தி இதல ஒரு பாட்டின நாம எண்ணி பார்ப்போம் பாருங்க என்ன நெஞ்சு அவருக்கு அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை கொண்டும் என்ன நெஞ்சழுத்தம் பாருங்க அல்லல் என் செய்யும் என்ன என்ன பண்ண துன்பம் நாம துன்பத்துக்கு வந்து நடுங்கிறோம் நாம அந்த கழகம் பாடி வைக்கிறான் எண்பத்தி வயசு கிழமை அல்லல் என் செய்யும் அருவினை செய்யும் தொல்லை இது இந்த வினையை மூன்றாக பிரிக்கிறாங்க இப்ப செய்துக்கிட்டு இருக்கிறது செய்தது எத்தனையோ பிரதவிகள் செய்தது அதுதான் தொல்லை அல்லவா என்ன என்ன பண்ண முடியும் என்ன காரணம் தெரியுமா சில்லை மாணவர் சித்தம்பளவனாக்கு எல்ல இல்லவே அடிமை பூண்டேனு நான் அவனுக்கு அடிமைன்னு சொல்றது ஒரு கால வரவரை உண்டா இரண்டாயிரத்தி நாலு வரைக்கும் தான் ரெண்டாயிரத்து அஞ்சு வரைக்கும் தான் உண்டா கிடையாது என் ஆயுள் போரா நான் அவனுக்கு எனக்கு இந்த அல்லல் என் செய்யும் அப்படின்னு சொல்றார் இதே தான் இதே கருத்தை தான் அருணவினார் சொல்றார் நான் செய்யும் செய்யும் என்னைவந்த கோன் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோடும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொண்டந்தான் என் செய்யும் தொல்லை மாற்றம் பாவனாக்கு எல்லையில் அடிமை பூண்டே எனக்கு உன்னிலாவி உயிர்க்கும் பொழுதலாம் தான் இன்னொரு பார்த்துள்ளது உடம்புல ஊன் உயிர் இருக்கிற வரையிலும் அவனை நான் மறக்க மாட்டேன் எவ்வளவு திண்ணம் பாருங்க அவர் நெஞ்சில ஆமா சொக்கு உறுதி அப்பர் என்று சொல் என்று ஒரு சொல்லு உண்டு ஆமா என்ன உறுதியாவது பாருங்க ஊன் நிலாவே உயிர்க்கும் பொழுதெல்லாம் இந்த ஊன்ல இந்த உயிர் இருக்கிற வரையிலும் ஊன் நிலாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பேன் என்னாதனை தேன்னிலாவிய சிற்றம்பலவனார் வாணிலாவியிருக்க உங்கஸ்வரேன டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கும் இழுக்க சொல்லுவான் நல்ல பலசாலியா இருக்கிறவன் இப்படி இழுத்து விடுவான் என்ன போல உடம்பு பரம் இல்லாதவன் ரெண்டு இஞ்சி கூட இழுக்க முடியாது பொத்துன்னு கீழே அந்த மாதிரி இசையோ இயலோ இதுல எந்த எந்த அளவுக்கு அறிவு நமக்கு போகிறதோ அந்த அளவுக்கு அது போகிறது ஆமா ஒரு தர படிச்சா ஒரு ஒரு பொருள் இன்னொரு தர படிச்சா இன்னொரு பொருள் அப்படி கிடைக்குது படிச்சு பாருங்கள் பாடல் அது இல்லையா ஆமா இசையோ இயலோ குறைச்சல் இல்லாமல் இருக்கிறது அப்படி ஒரு அற்புதமான திருப்பதிகம் இதுல இன்னொரு பாட்டு ஒன்று சொல்றாரு நியதி ட வாங்கிணர்வம் வல்லை வட்டம் முதல் மூன்றுடன் மாய்த்தவன் தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்தோடுதல் உண்மையே என்ன பொருள் அப்படின்னு கேட்டா நீ சிதம்பரத்துக்கு போய் கோயிலுக்கு போய் நடராஜாவை கூட நீ பார்க்க எட்டவே இருந்து அந்த கோபுரம் தெரிஞ்சதுன்னா அந்த சில்லை வட்டத்தை கும்பிடு போனும் போதும் உன்னுடைய விலையெல்லாம் ஓடிய போயிடும் அப்படின்னு எழுதி வைக்கிறார் என்ன கவலை இவருக்கு இவருக்கு என்ன கவலை பொண்டாட்டியா பிள்ளையா இவருக்கு என்ன ஒண்ணும் கிடையாது நாமெல்லாம் நினைச்சாரு சிதம்பரத்துக்கு போய் உள்ள போய் சாமியை பார்க்க வேண்டாம்டா சிதம்பரம் புவனகரி தாண்டன உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோபுரம் தெரியும்டா இங்க இருந்து அப்பனே நடராஜான் ஒரு கும்பிடு போடுறா போறோம் அப்படின்னு எழுதுறாரு சில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை ஒல்லை வட்டம் கிடந்த ஓடுதல் உண்மையே நீ இருக்கிற ஊர்ல இருந்து அந்த வினை ஓடி போடா அப்படின்னு எழுதுறாரு எவ்வளவு அபூர்வமான நீதி பார்த்தீங்களா இப்படி நீதி எல்லாம் அந்த திருப்பதிகத்தில் இருக்கிறத நான் பார்க்கிறேன் தேவாரம் எனக்கு மாத்திரம் சொந்தமில்லை கைவண்ணு வச்சுக்கிட்டு பேர் வச்சுக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் உரிமை இல்லவா அவன் அதை படிக்க வேண்டியது பாட வேண்டிய கடமை என்று சொல்லிவிட்டு அடுத்த திருப்பதிகத்துக்கு போறேன் திருக்கொன்பகை என்கிற பகுதியில்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இது அங்காம் திருமுறை என்ற பகுதியில ராவுக்கரசர் என்ன பண்ணினார் சிதம்பரத்திலே தங்கி இருந்தார் தங்கி நடராஜ பெருமான கும்பிட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் திருவேட்களம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவேற்களம் திருவேற்களம் என்ற பகுதியில தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கிறது அண்ணாமலை பல்கலைக்கழக கிழக்கு என்ட்ரன்ஸ் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா திருவேற்களத்தினுடைய எல்லை வரும் ஆமா அது பாடல் பெற்ற தளம் தேவாரமும் அப்பர் சம்பந்தர் தேவாரமும் அந்த ஊருக்கு இருக்கிறது அந்த ஊருக்கு போனபோது ஒரு அற்புதமான பதிகம் ஒன்னு சொல்றார் நன்மை பொறும் நம்பி போயரும் ும் இன்பம் தழைக்க இருக்கலாம் என்று நீர் திருவேக்களத்தில் உள்ளுரை ஒன்று பொற்றடையானே சொல்லுவினே நன்று நாதோறும் நம்பீனை போய என்றும் தழைக்க இருக்கலாம் நன்று நாகொரும் நம்பீனை அதிகம் தொடங்கும்போதே நன்று என்று சொல்கிறார் நன்மையான சொல்லே அதை முதல்ல வைக்கிறார் சுவாமி இல்லையா நன்று நாள்தோறும் நம் வினை போயரும் இந்த வினையெல்லாம் அச்சுவிட்டா நமக்கு பிறப்பு கிடையாது இல்லையா அதத்தான் காரக்கால அம்மையார் சொல்லுவார் பிறவாமை வேண்டும் பிறப்புண்டேன் என்னுடைய வினையும் பயனாக நான் பிறந்து விட்டால் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் இருக்க என்றார் அப்படின்னு பெரிய புற பாடல் சொல்றது தேவாரத்துக்கு முந்தியே தோன்றியது காரைக்காலம்மையார் பாடல் இல்லையா தேவார காலங்களுக்கு முன்னையே அவர் என்பதை நீ நெல் எங்களுக்கு தெரியுமையா கேட்டுடாதீங்க நான் சொல்ல வேண்டிய கடமை தெரியாதவர்கள் யாரையும் இருக்கக்கூடும் அவர்களுக்காக சொல்றேன் சம்பந்தர் பிறந்த ஊர்ல கால் மிதிக்க மாட்டேன்னு சொன்னார் சுந்தரர் இல்லையா சம்பந்தர் தான் அவனுக்கு பெரியவர் திரியான சம்பந்தர் இந்த சமுதாயம் ஏதாம் நூற்றாண்டோட முற்றுப்புள்ளி வச்சிருப்பான்கள் வேற்று சமயத்தவன் படாத பாடுபட்டு இந்த சமுதாயத்தை நிறுத்திட்டு போனார் தனியான சம்பந்தர் அவர் பிறந்த ஊர்ல கால் வைக்க மாட்டேன்னு ஊருக்கு புறத்தாலேயே போனார் சுந்தரர் சிவனால ஆட்கொள்ள பெற்றவர் பெரியவர் அவர் சிவனே அவர் என்று சொல்லப்படுகிறார் சிவனுடைய திருவடிவன் தான் சுந்தரர் என்று பெரியபுராணும் நமக்கு நினைவூட்டுகிறது அவர் என்ன பண்ணார் அந்த ஊருக்கு வராமலே எத்தனை அதே திரியான சம்பந்தர் திருவாலங்காட்டுக்கு போன போது அம்மையார் தலையாத நடந்த இடம் காலாக மெரிக்க மாட்டேன் எட்டவை போயிட்டார் திரியான சம்பந்தர் காரைக்கால் அம்மையாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆமா அப்படி அங்க போன உடனே நன்று நாகொரும் நம்பி போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன் எவ்வளவோ கஷ்டங்கள் எனக்கு இருக்கிறது கவலே நம் படுறதே இல்லை அபிராமி அந்தாதி ஒரு பாடல் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் என்று ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும் தனம் சம்பாரிச்சு விட முடியும் கல்வி சம்பாரிச்சு விட முடியும் ஆனால் ஒரு நாளும் தளர்வரியா மனம் கிடைக்கிறது கஷ்டம் தளர்ச்சி பணம் கிடைக்கலன்னா தலைச்சு போயிடுமா கொண்டாட்டி சண்டை போட்டா தலைச்சு போயிடுமா குடும்பத்தை விட்டு விட்டு ஓடுறேன் குடும்பத்தை விட்டு ஓடுறேன்னு சொல்லி ஓடின பட்டினத்தார் சரி பாடி இருக்கிற பதினோராம் திருமுறையில வர்ற பாடலை உங்களுக்கு நான் நினைவு பத்து பத்து எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு விட்டு போன பட்டினத்தார் பதினோராம் திருமுறையில பாடும்போது குடும்பத்தோட இருந்தே நீ சிவனை நினைத்து நீ வழிபட முடியுமடா அப்படின்னு சொல்றார் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார் வலிவுடைய ஒருத்தன் கல்லை தூக்கி எறிஞ்சா ஆகாயத்தை நோக்கி பத்தடி போச்சு வலிவில்லாத ஒருத்தன் கல்ல தூக்கி எறிஞ்சா அஞ்சடி போச்சு இந்த அஞ்சடி போன கல்லும் பத்தடி போன கல்லும் பூமிக்கு தாண்டா வருது அதுபோல நீ குடும்பத்திலிருந்து நீ சிவனை நினைத்தாலும் உனக்கு நன்மை கிடைக்கும் மேடா நீ துறவியாக போகணும் என்பது மாத்திரம் அல்ல என்று அவர் நமக்கு நினைவூட்டுகிறார் யாரு பட்டினத்தடிகள் ஆமா பட்டினத்தடிகள் சொன்னதான் நான் சொல்றேன் இப்போ ஆமா அதான் சாமி சொல்றாரு என்றும் இன்பம் கழைக்க இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ சட்டங்கள் அன்றைக்கும் உண்டு இன்றைக்கும் உண்டு கவலையே படுறது இல்ல ஆமா படிக்கும்போது ரெண்டு வேலை தான் சாப்பாடு எனக்கு கிடைச்சது அது நான் செய்த பாவம் ஒருத்தூடுவேளை படிச்சேன் பாடிக்கிட்டே கிடப்பேன் ஒரு மணிக்கு தான் தேவாரத்தை படிச்சா சரிதான் அப்படின்னு விட்டுட்டேன் அதே மாதிரி வாக்குண்டாம் அக்கறது வரையும் என்ன நல்ல மனம் உண்டாம் வாக்கு நாம சம்பாதிச்சுக்க முடியும் நல்ல மனம் கிடைக்காது நான் பிள்ளையார் பூச பண்ணும் அந்த நல்ல மனம் உண்டா அதை கொடுதா சாமி போகணும் எனக்கு அப்படின்னு பிள்ளைக்கு தலையில தண்ணி ஊற்றும் போது இதைத்தான் சொல்லுவேனா அது போல அபிராமி எந்த அதில தனம் தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளவரியா மனம் உள்ளத்துல தளர்ச்சி வந்தது தொலைஞ்சாயன் இல்லையா ஆமா அதத்தான் நாம கேட்கணும் அதுதான் எனக்கு பிடித்த இடம் எனக்கு பிடித்தத சொன்னேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத வச்சு கொள்ளுங்க அவ்வளவுதான் அங்க போய் நன்றி நாள்தொரும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீர் திருவேற்களத்துறை துண்டு பொற்றடையான தொழுமையே என்று சொல்லி பாடிவிட்டு அதை விட்டு புறப்பட்ட அதை விட்டு புறப்பட்டு சிதம்பரத்திலிருந்து திருவேற்களத்துக்கு நடந்து போனால் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம் ஏனா நடந்து நடந்து போய் தான் படிச்சேனும் ஒரு நாளைக்கு பத்து மைல் நடப்பேன் இந்த சங்கீதம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பத்து மைல் நான் நடந்தேன் ஏ தேவாரத்தை ஒழு ராகம் தப்பு இல்லாம பாடணும் அப்படின்னுட்டு நான் ராகம் பாடினேன்னா யாரும் தப்பு சொல்லிவிட முடியாது மார்படிச்சு சொல்லுவேன் இப்போ ஒரு ராகம் பாடுறேன் இது ரேவதிங்கிற ராகம் தப்பா இருக்கான்னு ராகத்துல தப்பு இருந்து வாசிக்க மாட்டான் தாளத்துல தப்பு இருந்தா இவரு வாசிக்க மாட்டார் நடந்து போன மாசம் பத்து மைல் நாலு வருஷம் நடந்தேன் அப்படி இந்த கலையை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபட்டேனா எதுக்கு சொல்றேன் தேவாரத்தை ஒழுங்காக பாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்படி பாடிவிட்டு இந்த அரை மணி நேரம் நடந்து திரு திருவேட்களம் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கிருந்து சுருக்கு வழியாக திருத்தழிப்பாலை என்ற ஊருக்கு போறார் பெரியபுராட்டுகிற வழி இல்ல பெரியபுராணத்தை தெரியாது நிச்சயமா தெரியாது தெரிஞ்சிருக்க முடியாது ஆமா அங்க இருந்து ஒரு அரை அரை அரை மணி நடந்து திருக்கழிப்பாலைன்னு ஒரு ஊர் அந்த ஊருக்கு போய் வனபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றால் சினபவளத்தின் தோழமேல் சேந்திலங்கு வெண்ணீட்டம் என்கின்றாளால் அனபவள மேகலையோடு அப்பாறை கப்பாளன் என்கின்றாளால் கனபவளம் சிந்தும் தழிப்பானை சேப்பானை கண்டால் கொண்டோ அப்படின்னு ஒரு பதியம் பாடினார் ரெண்டு பதியம் பாடியிருக்கார் நான் ஒண்ணுதான் இப்ப உங்களுக்கு நினைவுட்டேன் அதை பாடிவிட்டு சிதம்பரத்துக்கு திரும்பி வர்றார் சிதம்பரத்துக்கு திரும்பி வரும் பொழுது இப்ப இங்க இருந்து போறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அங்கிருந்து போறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கோயில்ல ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க ஒன்றரை சிதம்பரத்துக்கு வர்றாரு வர்ற வழியில நினைக்கிறோம் அம்பல கூத்தனை மறந்து விட்டேனி அப்படின்னு ஒரு பதியம் பாடுற சிதம்பரம் கோயிலுக்கே போல வர்ற வழியில பாடிட்டே வர்றாரு சேர்க்கிறார் அப்படித்தான் காட்டுகிறார் நமக்கு ஆமா மத வேகம் உத்தவம் திணைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமா அம்பலக்கூட்டமே திணைத்தனை பொழுதும் மகம் உழிவனோ ये मुमदा बेगमuridav tinai par man koi na pulav முதலாய ஒருவனை பாத்தனி தருள் செய்த சித்தம்பல கூத்தணி கொடியேன் மறந்து உழிவனோ கட்டும் பாம்பும் கபாலங்கை மான்மரி திட்டமாய் இடுகாக்கி எரியாதுமா சிட்டர் வாழ்வில்லை அம்பல கூத்தணி எழுத்தனை பொழுது மறந்து உயிவனோ நல்ல எனக்கு இந்த பதியம் பூரா நினைவில் இருக்கு நான் இருநூறு பதியம் மனப்பாடம் பண்ணினேன் வயதாக வயதாக அந்த ஒவ்வொரு பதிகமா அப்படி மறந்துகிட்டே போகுது இதாவது நினைப்பு நினைப்ப வச்சானே அப்படின்னு நான் அவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இந்த பதிகத்துல ஒரு அற்புதமான ஒரு பாடல் எனக்கு ரொம்ப நாளா என்ன ஒரு எண்ணம் இந்த பொன்னம்பலத்தை பொன்பெய்ந்த பராந்தகம் ஒருத்தன் ஒரு சோனம் இல்லையா அந்த சோணம் தான் அது பொன் பெய்தான் வரலாறுல வருகிறது நான் நினைச்சேன் திருநாவுக்காசனுடைய காலம் ஏழாவது நூற்றாண்டு சம்பந்தர் ஏழாவது நூற்றாண்டு ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஒரு சேர வாழ்ந்தவர்கள் ஒரு சேர பல ஊருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தாபுரம் போய் பாடியவர்கள் இல்லையா அப்பதானே அது பொன்னம்பரம்னு அவரை பாடியிருக்காரு பொன்பந்த பராந்தகன் என்பது சோழர்கள் காலம் எப்ப எப்ப அந்த தெலுங்கர்கள் காலம் முடிஞ்சு அப்புறம் முஸ்லீம் காலம் வந்து அதுக்கப்புறம் தான் சோழர்களுக்கு வந்ததுன்னு எனக்கு வரலாறு கொஞ்சம் வரலாறு தப்பா கூட சொல்லி இருக்கு சொல்ல கூடும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்புறம் தான் வெள்ளக்காரன் வந்தது ஆமா அப்ப சோழர்களுடைய காலம் இப்ப வாச அப்ப சோழன் பராந்தகம் செய்தான்னு சொன்னா அது எப்படி இது ரொம்ப நாளா எனக்கு மனசுக்குள்ள ஆடிக்கொண்டே இருந்தது இதுக்கு என்ன விடை அப்படின்னு பல பேரையும் கேட்ட போது சரியான பதில் வல்ல இன்னொன்னு சொல்றேன் ஒரு காலத்துல எனக்கு பொன் தாளம் செய்து கொடுத்தாங்க அதுல ஸ்ரீயா சமுதர் கொடுத்ததுல பஞ்சாத்தரம் பொறித்து இருந்தது அப்படின்னு ஒரு வரலாறு வருகிறது சேக்கலாரு பெருமான் சொல்றாரு அது நமச்சிவாயம் இருந்ததா சிவாயண்ணம் இருந்ததா அப்படின்னு நான் சில பேருக்கு எழுதி கேட்டேன் ரொம்ப பெரியவங்களுக்கு எல்லாம் எழுதி கேட்ட போது என்ன எழுதியிருந்தது தெரியலன்னு சொல்லிட்டாங்க நான் அமைச்சு எழுதிட்டேனும் இந்த பொன் வெய்தான்னு சொல்றத எப்படி ஒத்துக்கிறதுன்னு பார்த்தேன் அப்புறம் என்னமோ சாமி எங்க வாத்தியார் சொல்லுவார் ஒரு பாட்ட ஒரு பாடலுக்கு பொருள் உனக்கு தெரியலன்னா அந்த புத்தகத்தை அப்படி எடுத்து வச்சு அதுக்கு ஒரு கும்பிடு போடு கும்பிடு போடினா அவனுக்கு பொருள் தெரியும் எப்படி இந்த நினைப்பு எனக்கு நெஞ்சிலே இருந்தது அப்ப நம்ம ஒரு நாள் இந்த பணக்கே மொபை பாடிக்கும்போது பார்த்தா அதுல என்ன வருகிறது என்னைக்கு கைலாய மலையிலிருந்து அம்பலக்கூத்த நங்க ஆட ஆட வந்தானோ அன்னைக்கே தேவர்களினால அது பொன்னால் செய்யப்பட்டது அப்படின்னு வருகிறது ஆமா பாட்டு சொல்லட்டுமா முழுதும் வானுலகத்துட தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூயசம்பொன்னினால் எழுதிமைந்த சித்தம்பல கூட்டணி இழுதையே மறந்து என்னென்ன உய்வணும் என்று சொல் பாட்டு என்ன சொல்லுகிறது முழுதும் வான் உலகத்துல தேவர்கள் பொழுதும் போற்றியும் எழுதி மேய்ந்த சித்தம்பல கூட்டணை மறந்து எங்கன முடிவனும் அப்படி அவன் வந்த நாள் எப்போ ஒரு தைப்பூசத்தில்தான் இங்க வந்து ஆடி காட்டினான் பதஞ்சலி தியாகரபாக முனிவர்களுக்காக என்று வரலாறு நான் வரலாறு சொல்லும் கொஞ்சம் பயத்தோடு சொல்லுவேன் ஏன்னா நான் வரலாறு நான் நிறைய படிக்கிறது வாய்ப்பு இல்ல தேவாரத்தையும் இந்த இசையும் படிக்கிறதுக்கே என்னுடைய ஆயுள் சரியா போச்சு நான் அதை எங்க படிக்க போறேன் என்னால முடியுமா ஒரு தொழிலை ஒழுங்காக கத்துக்கொள்வதற்கே என்ன ஆயுளே சரியா போயிடுச்சு பத்தொன்பது வயசுல இருந்து முப்பத்தோரு வயசு வரைக்கும் நான் இதை படிக்கவே எனக்கு காலம் சரியா போச்சு அப்புறம் எனக்கு உடல் வேற சரியில்லாமல் போயிடுத்து இந்த நிலையில நான் இதை வளர்க்கத்தான் என்னால முடிஞ்சது அதுவாவது ஜனங்கள்கிட்ட போய் சேர்ந்ததே நான் தெரு தெருவா பாடினேன் தெருத்தெருவா பாடினேன் ஊர் ஊரா பாண்டேன் அதெல்லாம் காத்திர போயிடுத்து பின்னால அந்த கேசட்ல பாடினதுதான் இன்னைக்கு அமெரிக்கா எங்க துபாயில கொண்டு கேட்கறான் அது ஆண்டவன் கொடுத்த பிரசாதம் ஆமா இல்லையா ஆமா என்று ஆக இப்படி ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை திருவேற்களம் போயிட்டு திருக்கழிப்பாறை போயிட்டு திரும்பி வரும்போது இந்த பனைக்கே மும்மதங்கிற திருக்குறந்தை பதியத்தை அவர் பாடினார் நான் சில ராகங்களை மாத்திருக்கேன் இதற்கு உரிய ராகம் ஒன்னே ஒண்ணுதான் ஆயிரம் பாடலே ஒரே ராகத்துல நான் பாடினேன்னா என்ன இசை உலகம் மன்னிக்குமா மன்னிக்காது உங்கள்கிட்ட கூட அஞ்சு ஸ்வீட்டு ஒரே வரையில மத்தியான சாப்பாடு உங்களுக்கு கிடையாது பாயசம் ஜங்கிரி லட்டு மைசூர் பாக்கு இன்னொரு ஸ்வீட் இது ரெண்டையும் அஞ்சும் வச்சுதான் சாப்பாடு உங்களுக்கு சாப்பிடறவங்களுக்கு ரெண்டு ஸ்வீட் சாப்பிடலாம் அதுக்கு மேல முடியாது ஆனா சோறு வேணும் சாம்பார் வேணும் இல்லையா ஆமா அது போல பல ராகமும் எனக்கு தேவைப்படுகிறது மேலேயே மேடையில பாடும்பொழுது இல்லையா அதனால்தான் சில ராகங்களை நான் மாற்றிருக்கு அதை மாத்துறது தப்புன்னு சில பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்காக நான் கவலைப்படல இது மக்கள் மக்கள் காதல போய் சேரணும் ஆகணும் ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம சொந்தத்துக்கு மாத்திரம்னு சொன்னா நமக்கு கௌபீனமே போகும் இந்த வேட்டி தேவையில்லை தூக்கி எரிஞ்சிடலாம் இல்லையா ஆமா பட்டினத்தடிகள் கௌபீனத்தோடு வாழ்ந்தார் தண்டபாணி சுவாமி கவுபீனத்தோடய வாழ்ந்தார் அந்த மாதிரி நானும் இருந்துட முடியுமா கவுபீனத்தை கட்டிட்டு நான் காரில் போக முடியுமா பஸ்ல ஏற்றுவானா என்ன யாரா சாமியார் கீழே இறங்கடா விடுவான் நான் காசு கொடுக்கறேன்னு சொன்னா கூட அவன் ஏற்றிட்டு போக மாட்டான் இல்லையா ஆமா அந்த மாதிரி நமக்கு ராகங்கள் தேவைப்படுகிறது அதற்காக மாற்றி விடுகிறேன் நீங்கள் தவறாக எண்ணி விடாதீர்கள் என்பது அடுத்தது புள்ளி விக்கு வேலூருக்கு ஒரு திருக்குறையை பாடியிருக்கார் அவருக்கு மனசு ஆற்றா தாங்க முடியலை இந்த கடவுள் எல்லாம் வணங்க மாட்டேன்னு சொல்ல ஏழாவது நூற்றாண்டு அப்படித்தான் இருந்தது நம்ம நாடு இல்லையா வேற்று மதத்தில மாட்டிக்கொண்டு சிவனை வணங்க வேண்டாம் என்று சொன்னார்கள் கோயிலை இடித்தார்கள் சிவலிங்கத்தை கூட கொண்டு போட்டு ஆமா அப்ப இருந்த சைவ உலக பார்த்து கொண்டுதானே இருந்தது இல்ல என் மனைவிய தேவையா ஒருத்தன் சொல்லிட்டான் அவ கழுத்துல ஒரு சாதியை கட்ட வேண்டிய அவசியமா என்ன அவனை அடிக்க முடியாது கையவாவது ஓங்கி இருக்கணும் அந்த மாதிரி அப்ப இருந்த சைவர்கள் விட்டு விட்டார்கள் அதை நினைச்சுதான் வருத்தப்படுறார் இவர் வெள்ளருக்கு அறவும் விரவும் கதை உள்ளிருக்கு வேலூர் அறம் பொற்றதை உள்ளிருக்கும் உணர்ச்சி இல்லாதவர் நரக குழியிலே உள்ளிருக்கு வேலூர்ல இருக்கிற அறனை நினைக்காதவன் நரகக்கொழிக்கு போவான் அவனுக்கு எழுதி வைக்கிறார் என்ன காரணம் அத்தாமை மனசு பொறாமை மனசு பொருத்தவில்லை அவன் சொன்னான் பாருங்க நெஞ்சு பொருத்துதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை யார் பாரதி அந்த நெஞ்சு பொருத்த முடியாத நிலையில் அவர் சொல்றார் வெள்ளருக்கு அறம் கடை உள்ளிருக்கு வேலூர் அரண் பொட்டலை உள்ளிருக்கும் உணர்ச்சி இல்லாதவர் நல்லிருப்பர் நரக குடியில் உள்ள உகந்த சிவன் என்று வெள்ள உள்கோடு கூட சொல்ல வேண்டாம் தான் மெதுவா சிவா சிவான்னு சொல்லிவிடு கோர்ணு அப்படிங்கிறார் அவர் இல்லையா ஆமா வெள்ள உள்க வினைகள் வினை கடும்மையே புள்ளினார் பணி புள்ளிருக்கு வேலூர் வள்ளல் பாதும் வணங்கி தொழுவினே வள்ளல் பாதும் வணங்கி தொழுவினே இன்னொன்னு சொல்றாரு இவனுக்கு யமன் வருவானை நினைக்கிறியா நீ வரமாட்டாண்டா முன்ன ஒரு வாங்கி வாங்கியிருக்கிறான் அவனுக்கு நினைப்பு இருக்கும் அதை சொல்றார் இவர் மாற்றம் ஒன்றறிய மனைவாக்கி போய் கூட்டம் வந்து உண்மை கொள்வதன் முன்னேரே உள்ளிருக்கு வேலூர் சித்தமாயின்தரும் சித்தமாயின்தரும் தாண்டினே என்று அப்படி கொண்டு கூட்டணி அப்படி கொண்டு கூட்டினாதான் பொருள் கிடைக்கும் தமிழ் இலக்கியத்துல என்ன சொல்லப்படுகிறது கொண்டு கூட்டுதல் அப்படின்னு வருகிறது ஒரு பகுதி நான் தமிழ் நிறைய படிக்க முடியல என்ன எனக்குதான் இது படிக்கிறதே சரியா போச்சு இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் கொண்டு கூட்டுதல் என்பது எங்கேயோ விளைந்த புலி எங்கேயோ விளைந்த மிளகாய் எங்கேயோ விளைந்த தனியா எங்கேயோ விளைந்த கத்திரிக்காய் இதெல்லாம் ஒன்னா கூட்டினா தான் சாம்பார் ஆகும் இல்லையா ஆமா அதே மாதிரி இன்னொரு இடத்துல இருக்கிற ஒரு பதத்தை இங்க கொண்டாந்து கூட்டும் போதுதான் நிச்சயமாக அதுக்கு பொருள் கிடைக்கும் செய்யும்போது சில பேர் தவறு என்று ஒரு காலத்தில் சொன்னார்கள் நான் கவலையே படுறேன் அந்த வேலையை அன்னைக்கும் செய்துகிட்டு இன்னைக்கும் செய்துகிட்டு ஏ அதுதான் ரைட்டு நான் முடிவு பண்ணிவிட்டேன் வெள்ளரிக்கு அறம் உண்டி மலை வாழ்க்கை போய் குற்றம் வந்து உண்மை கொள்வதன் முன்னமே கொற்ற வல்லியே புள்ளிருக்கு வேணும் குற்றம் சீற்றமாயின செய்தரும் தண்ணிலே என்பது நாம எழுணும் இன்னொண்ணும் இந்த தேவாரம் உலகத்தில் தேவாரம் பாடும்போது முதல்ல நால்வர் துதி என்று பாடுவார்கள் அது உமாபதி சிவாச்சாரியார் எழுதி வைத்தது அதுக்கு அடுத்தபடி பிடியவன் உரிமைன்னு ஒன்று ஒரு பாடல்கள் சொல்லுவார்கள் அது வந்து திருயான சம்பந்தர் பாடியது உங்களுக்கு தெரியும் திரியான சம்பந்தரும் சுந்தரரும் மாணிக்க ஏக தெய்வ கொள்கையில் இருந்தவர்கள் சிவனுக்கு தவிர வேற ஒருத்தனுக்கு பார்த்து அவர்கள் என்பதும் நீங்கள் எண்ணிக்கொள்ளணும் அதே மாதிரி இன்னொரு தெய்வத்தை ஒரு மனிதனை உயர்வாக சொல்லும் இன்னொரு மனிதனை தாழ்வாக சொல்லி இது மனிதனுடைய இயற்கை ஆனால் இவர்கள் இந்த நால்வர்கள் இன்னொரு தெய்வத்தை இகழ்வாக சொல்லவில்லை திருமாற சொல்லும் உயர்வாகவே சொல்லுகிறார்கள் கோணா கணையானு ராமன் வில்லு விட்டன்னா அது கோணாது அப்படின்னே சொல்றார் அவர் இன்னொரு பொருள் கோ அணையான ஒரு பொருள் இல்லையா அப்ப ராமரை வந்து அவரு தப்பா சொல்லலையே கிடையாது சிவந்து ஒருவனே என்று சொல்லிவிட்டு இன்னொரு தெய்வத்தை இகழ்வாக சொல்லவில்லை என்பதும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆமா அப்படி பாடும்பொழுது முருகன் தோத்திரமாக ஒன்று ஒரு பாடல்கள் சொல்லுவார்கள் நம் கடம்பனை பெற்றவர்கள் பாருங்க கடம்பன் சொல்லும்போது நம் கடம்பையே பாட வந்தவர் முருகன் சொல்லும் போது நம் கடம்பு சொல்றாரு நம் கடம்பி பெற்ற தென் கடம்பை திருத்தர கோயில பாடும் நமக்கு பொருள் தெரியல இந்த தாளத்திலையும் மூலத்திலையும் அது மறைந்து விடுகிறது இல்லையா நம் கடம்பே பெற்றவள் பங்கின ஒழுங்கா பாடுறதில்லைங்கிறது ஒரு குற்றம் உண்டு அதை நான் ஒத்துக்கிறேன் இந்த பக்கவாத மறைஞ்சும் போய்டும் ரெண்டு குற்றத்திலயே அது வரும் அதனாலதான் நான் சில பாடல்களை விருத்தமாகவே சொல்லிவிடுறேன் ஆமா அவர் சொன்னாதான் காதல விழுகிறது என்று நம் கடம்பி பெற்றவள் பங்கினம் பெண்கடம்பை திருக்கர குளில தன்கடன் அடியேம் தாங்குடல் அவனுக்கு என்ன கடமை தெரியுமா என்னை தாங்கிக் கொள்றது கடம்பு என்னுடைய கடன் என்ன தெரியுமா அவனுக்கு பணி செய்து என்னுடைய அடியேனையும் தாங்குடல் என் கடன் பணி செய்து கிடப்பறதே ஏன் சிவனுக்கு கடனுக்கு மாத்திரம் முதல்ல சொன்னார் இவன் செய்ய வேண்டிய கடமையை இரண்டாவதா ஏன் சொன்னா தெரியுமா சொல்லட்டுமா வேடிக்கையா ஒண்ணு சொல்றேன் இந்த பாட்டுக்காரங்க முதல்ல அட்வான்ஸ் வாங்குவான் ஆமா அட்வான்ஸ் வாங்குறான அட்வான்ஸ் வாங்குற பரம்பரை பாட்டுக்காரர் அப்பர் ஆனால்தான் முதல்ல சொல்லிட்டாரு அவனுடைய கடமை என்ன தாங்க வேண்டியது ரெண்டாவது தான் என்னுடைய பணி நான் முதல்ல அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்புறம் தான் பாட போவேன் இல்லையா அத மாதிரி அது அமைந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ிருக்கிற என் அடிய பணி செய்து விடப்பதே கோயிலுக்கு ஏதாவது பணி செய்து விடும் நான் என்ன பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல எனக்கு எல்லாமே கடைசியில தான் வந்தது கல்வியும் கடைசியில தான் வந்தது எனக்கு திருமணமும் கடைசி காலத்துலதான் வந்தது நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய விதிப்பயன் எல்லாரும் பத்தொன்பது வயசுல படிப்ப முடிப்பான் நான் பத்தொன்பது வயதுக்குதான் படிக்கவே போனேன் தேவாரத்தை திருமணமும் ஐம்பத்தெட்டு வயதுல தான் ஆகணும்னு கடவுளுடைய நியதி நான் என்ன பண்ணுவேன் இல்லையா ஆமா அப்ப என்னுடைய மனைவி சொன்ன நம்ம ஒண்டுக்குடியிலே இருக்கிறோம் கொஞ்சம் அவ கொஞ்சம் வசதியானவ வசதியானவருந்தவன் வசதியான வீட்டுல பிறந்ததுக்கு போறோம் அப்படின்னு சொன்னிட்ட வீடு வாங்குற அளவுக்கு பணம் இல்ல என்கிட்ட பணம் இருக்கிற வீடு எவன் கொடுப்பான் என் பணத்தை வச்சுட்டு அந்த பணத்துக்கு தீர்ந்தவாறு வீடு தேடிட்டு இருக்கிறேன் கிடைக்கல அப்ப ஒரு ஜோசியன்னு சொன்னா ஐயா ஐயா உன் ஜாதகத்திலையும் உன்னுடைய மனைவி ஜாதகத்திலையும் வீடு இல்லைன்ட்டான் போச்சு இந்த வேளையில நான் தங்கியிருந்தேன் மலையம் பார்த்தோம்னு ஒரு கிராமத்துல தெருவில் ஒரு பிள்ளையார் கிடந்தது அந்த பிள்ளையாருக்கு வெள்ளிக்கிழமையான பூஜை நடக்கும் பிள்ளையார் நிமிந்து உட்காந்துருப்பாரு அவங்க விபூதிட்டு இருப்பான் எதுக்கு ஊதுபத்தி ஏரியும் எல்லாம் கிடக்கும் மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையார் குப்பிர கிடப்பான் அந்த பிள்ளையார் மேல ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான் இப்படியா இருந்தது என்னடா நம்ம மதத்து சாமியா செய்து இப்படி செய்தான் என்ன பண்றேன்னு சொல்லி விட்டு இதுக்கு ஒரு சின்ன கோயில் கட்டலாம் அப்படின்ட்டு போனேன் சின்ன கோயில் கட்டலாம்னு போய் எண்பத்தி ரெண்டு லயோ எழுபத்தி ஏழு அப்பவே அது பத்தாயிரம் ரூபாய் வாங்கிவிடுது இப்ப அது கோயில் மாதிரியே இருக்கு அது பூசையும் நடக்குது பூசை நடக்கிறதுக்கு நிபந்தனா வைத்திருக்கிறேன் நானே நான் பூசை பண்ணிட்டு என்னுடைய விதிப்பயன் அவரை விட்டு போயிட்ட தம்பி புள்ள பூசப்படுறான் அந்த பிள்ளையார் கோயில் கட்டின பாருங்க எனக்கு ஒரு வீடு கிடைச்சது ஆமா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்க வேண்டிய வீட்டை நீ தேவாரம் பாடுற வச்சிக்கையா நாற்பது ரூபாய்க்கு கொடுத்தான் அப்ப என்ன அர்த்தம் அந்த பிள்ளையாருக்கு தொண்டு செய்யறதுனால அந்த வீடு எனக்கு கிடைச்சு போச்சு இதான் நான் நினைச்சேன் அதனாலதான் என் பேரும் அந்த வீட்டுக்கு வைக்கல என் மனைவி பேரையும் அந்த வீட்டுக்கு வைக்கல இது சிவன் அருளால் கிடைச்சது பேர் வச்சு அந்த மாதிரி தொண்டு செய்து அதைத்தான் அவர் சொல்றவர் இல்லையா ஆமா உன்னால முடிந்த தொண்டை செய்து விடு நான் ஒரு காலத்துல கோயிலெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தேன் இப்ப என்னால முடியல அதனால என்ன பண்றேன் கோயிலுக்கு போய் பார்த்து சொல்லிவிடுறேன் அது நடக்குது நூறு பாட்டு சொல்லுவேன் இன்னைக்கு இது வரலையும் நான் எவ்வளவு பாட்டு சொல்லிருக்கேன் கேட்டீங்கன்னா 30 பாட்டு தான் சொல்லிருக்கேன் அதாவது தவறாமல் நடக்கிறது என்று அவர் இந்த தொண்டு கோயிலுக்கு செய்துவிடு என்று அவர் சொல்லுகிற பகுதி அது இன்னும் ஒன்னு அடுத்தது தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறுத்துகின்ற இந்த பாட்டில் சிவன் கணக்கு எழுதி இப்போ இந்த லைட்டிங் எரியுது எங்க இருக்கு இந்த பல்பு கிட்டே இருக்க எங்கயோ ஒரு மூலையில கணக்கு எழுதி கொண்டே இருக்கிறது இல்லையா அவன் எங்கேயோ இருக்கிறான் அவன் நம்ம கண்ணுக்கு தெரிய நமக்கு தெரியறது பூரா அத்தனை நம்ம செய்யறது பூரா அவன் கணக்குல எழுதிட்டு இல்லையா அப்படின்னு சொல்றாரு சாமி தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறத்துகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈத்தனேனே என்னன்னு ரொம்ப நாள் எனக்கு தெரியாமலே இருந்தது எழுதும் கணக்குன்னு விட்டு இருந்தாருன்னா எழுதும் கீழ்கணக்குனா என்ன அப்படின்னு பல பேரையும் நான் கேட்டேன் கேட்ட போது எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது இப்போ இப்போ நாலு பழம் அஞ்சு படம் இருக்குன்னு 4 அஞ்சு ஆப்பிள் அதற்கு கொடுக்கணும்னு சொன்ன நாலு பேருக்கு கொடுக்கணும் சொன்ன நாலும் நாலு போக ஒரு பழம் மிச்சம் கணக்குல வந்துருது கணக்கு மிச்சம் வருதுல மிச்சம் வராது முந்திரி மாகாணி அப்படின்னா ஒண்ணு இருந்தது மாகாணி என்பது நூத்தி தொண்ணூறு தினச ஒரு பெரியவர் சொன்னார் அந்த நூத்தி தொண்ணூறு போட்டு பார்த்தோம்னா மிச்சமே வராது அதுதான் அந்த கீழ்கணக்கு சொன்னார் ஒரு பெரியவர் எதும் கிடையாதுன்னு ஒரு கணக்கு இப்படி எல்லாம் ஆமா அவன்கிட்ட ஒரே கணக்கு தான் இருக்கான்டா ஜாக்கிரதை ஆயிடு எச்சரிக்கை பண்றாரு சுவாமி பாட்ட சொல்லட்டுமா தொழுது தூமர துவித்து நின்று அழுது காமுற்று அறத்துகின்றாரையும் தொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் இன்னும் இதெல்லாம் அந்த திருக்குறுந்தொகை என்ற பகுதியில வருகிறது ஆமா என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் நான் நடுமத்தில நடுமத்தில தான் நான் சொல்லிட்டு போறேன் பதியமா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பதிகத்துக்கு திருவாசகத்தை படிச்சு பார்த்தாராம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க படிச்சார் நமச்சிவாய வாழ்க அந்த கடவுளை வாழ்க என்று வாழ்த்துகிறார் நாதந்தாழ் வாழ்க அவனுடைய திருவதி வாழ்க என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்க சர்ச்சுக்கு போவேன் அன்னைக்குதான் அந்த கடவுள் வருவான்னு நான் நினைச்சேன் இவர் இமைக்கிற பொழுதும் என்ன நெஞ்சை விட்டு போமாட்டேன்னு சொல்றாரு இப்படி ஒரு நூல் உண்டான்னு கீழே வச்சு கும்பிட்டான வரலாறு சொல்லுகிறார்கள் அல்லவா ஆமா அந்த ஒருவரி தான் ஜீவ போப்பு மயக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா ஆமா என்று நாம எண்ணிக்கொள்ளுங்கள் திருநாவுக்கரசர் என்ன பண்ணினார் திருப்படையாறை வடகடி என்று ஒரு ஊர் அந்த ஊர்லதான் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு சமாதி இருக்குதான் கொஞ்சம் கவனமா கேக்குறீங்களா எோ ஒரு ஊர்ல அந்த திருப்படையாறை விடுதலில எங்கேயோ ஒரு பக்கத்துல ஒரு மூலையில ஒரு சமாதி இருக்குது அதுல ராஜராஜன சோழன் சமாதி அப்படின்னு இருக்குதான் வானடாவிய கோயில் கட்டின தஞ்சை பேரரசை ஆண்டவன் திருமுறையை தேடி எடுத்து கொடுத்தவன் சமாதி கேட்பாரற்று கிடக்கிறது ஆமா தொல் போல ஆராய்ச்சிக்காரர்கள் அதை தேடி எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அது கூட இன்னும் சரிப்படுத்தவில்லை என்றும் நான் கேள்விப்படுகிறேன் அது எந்த அளவுக்கு சரியோ அது அப்புறமா விட்டு விடுவோம் அந்த ஊருக்கு போனார் நாவுக்கரசர் கோயில போய் அப்படி சுத்திக்கிட்டு வந்தாரு சுத்திவிட்டு வந்து கோயிலுக்குள்ள போய் பார்த்தா சிவலிங்கத்தை காணும் சிவலிங்கத்தை காணும் என்ன செய்வாரு வேலூர்ல ஜலகண்டேஸ்வரர் கோயில்னு ஒண்ணும் உங்களுக்கு தெரியும் இப்ப ஒரு இருபது ஆண்டு இருபது ஆண்டு இருக்குமா இருபது ஆண்டுக்கு முன்னெல்லாம் கோயில் சும்மாதான் இருந்தது சிவலிங்கமே கிடையாது கோயில் அபூர்வமான கோயில் என்ன வாதபுரன் இருபது ஆண்டுகளுக்கு முன்னு கோயிலுக்கு உள்ள சிவலிங்கம் கிடையாது சிவலிங்கம் இல்ல கேட்டாரா பக்கத்தில் இருந்தவங்கள சிவலிங்கம் இல்லையே அப்ப இருந்த தமணர்கள் சமணர்களும் பௌத்தர்களும் தானே இந்த பாடு படுத்தினார்கள் ஏதாவது நூற்றாண்டில இல்லையா ஆமா சிவலிங்கத்தை பூக்கிட்டு போயி எடுத்துட்டு போய் தோட்டத்துல மண் தோண்டி அதில் புதைச்சு நல்ல வேலையை உடைக்காம விட்டான் ஆமா சிவலிங்கத்தை எங்கயோ கொண்டு மறைச்சு விட்டார்கள் சமணர்கள் தான் மறைச்சார்கள் எழுதி வச்சிருக்காரு யாரு நம்ம பாட்டன் நம்ம பாட்டன் எழுதி வச்சுக்க அப்பர் ஆமா சொல்ற பாட்ட ஆமா நம்ம வீடு அடுத்த வீடு கட்டும் நம்ம பக்கத்துல ரெண்டு இஞ்சி அவன் நெட்டுனான விடுவோமா ரெண்டு இஞ்சி நீஞ்சு அடி நீட்டு கட்டுறான்னு சொன்ன ரெண்டு அடி ரெண்டு இஞ்சி விட்டா என்ன ஆச்சு நூறு இஞ்சி நூற்று முப்பது மேல நம்ம இடம் போயிடுது விடுவோமா விட மாட்டோம் சிவலிங்கத்தை எடுத்துட்டு போய் மறுத்து அந்த ஊர்ல இருந்தவன் அப்ப இருந்த சைவநிலை அவனை எதிர்த்து கேட்க முடியல எதிர்த்து கேட்க முடியலையே அவன் கொடுத்த தண்டனை எல்லாம் வாங்கிட்டு இருந்தாரு திருநாவுக்கர் சிறிய சம்பந்த அவர் ஒருத்தர் தான் எதிர்த்து நின்று பசங்கள் பசங்கள் என்ன பண்ண முடியும் சேட்டை அப்படின்னு சொல்லவின் அர்த்தம் இந்த சேத்த பசங்களுக்கு நான் எளியவன் அப்படின்னா பாடிவிட்டாரு பாட்டு பாட்டு ஆமா ஈனப்பசங்க அப்படிங்கிறார் மானினேர் விழி மாதரா வழுதிக்கு மாபெரும் தேவைகள் பானல் வாயகு பாலம் நீங்குவன் என்று நீ பரிதி எழுதிடு ஆனை மாமலே ஆதி ஆய இடங்களில் பல அல்லர் செய்த ஈணர்களுக்கு எளிய நலன் சின்ன சம்மதர் தேவ நான் தான் இருக்கேன் பாண்டிச்சேரி சிட்டியார் எனக்கு வேண்டியவர் தான் ஈனப்ப இல்லை அப்படின்னு சொன்னா அவரை விடுவார என்ன விடுவாரு கேக்குறேன் நான் ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேர முடியாது ஆமா அப்ப இருந்த காலத்துல ஈழப்பசங்கள் அப்படின்னு அவனுக்கு எதுக்கவே சொன்னார் சொன்ன என்ன தைரியம் அவருக்கு இருந்திருக்கணும் என்ன தைரியம் சொத்தா இருந்தது அதிகாரம் இல்லை சிவனுடைய ஆதரவு இருந்தது சிவனுடைய அருள் இருந்தது அவர் ஆமா அவர் ஒற்றைதான் எதிர்த்து நிக்க முடிஞ்சது இவர் என்ன பண்ணினார் சிவனிங்கத்தை காணும்னு சொன்னவுன்ன சிவலிங்கம் இங்க வந்து இருந்தாலுடைய நான் சாப்பிட மாட்டேன் இந்த கோயில் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படி கோயில் பக்கத்திலே ஒரு இடத்துல சாப்பிடாம இருந்துச்சு எழுதினதாக எனக்கு ஞாபகத்தில் இல்ல என்னம் அப்படி ஏதாவது இருக்க நினைக்கிறேன் பத்மியா கிடந்தார் அப்ப அந்த பகுதியை ஆண்ட சித்தரசன் கனவுல போய் பாண்ட சொன்னா நாட்னா இருக்கான் நான் இன்ன இடத்துல தோட்டத்தில் மறைக்கப்பட்டு இருக்கேன் என்ன எடுத்துக் போய் கோயில் கொண்டு போய் அப்பதான் சாப்பிடுவான் இந்த செய்தியே சேர்க்கிறார் எழுதுற நீங்க சொல்லணும் என்னடா எதுக்கெடுத்தாலும் தெய்வ சேர்க்கிடா தெய்வ சேர்க்கிறார் எழுதி வச்சான் படிச்சேன் அதனால நான் சொல்றேன் ஆமா நான் சின்ன பிள்ளைல இத படிச்சேன் படிச்சு அழுதும் அழுத அழுத அப்படி அழுத நமது முன்னோர்கள் இவ்வளவு கட்டப்பட்டு காப்பாத்துறாங்களா கோயில அப்படின்னு கனவுல போய் சொன்னா மறுநாள் அரசாணங்க வந்தான் சாமி சொன்ன இடத்துல போய் தேடி தோடி பார்த்தா சிவனிங்க இருந்தது எடுத்துக்கொண்டாந்து வச்சா பட்சத்துக்கு அப்புறமா தான் நாவுக்கரசு சொல்றாரு சொல்றாரு இவர் சொல்ற பாட்டு என்ன தெரியுமா சொல்லி பாப்போ தடையெல்லாம் பரிசு தமிழ் கைய தமிழருடைய கொள்கை என்ன தெரியுமா தலைமையை வளர்த்திருக்கேன் இது வேண்டாம் நினைச்சேன்னா என்ன பண்ணுவேன் சுத்தமா பரிகாரி தரச்சுடுவேன் கிடையாது சமாளம் செய்வானா கை நால பிடிச்சு பிக்கிறது அப்படி பிச்சாக்க ரத்தம் வரும் ரத்தம் ஸ்டீ ஆயிடும் அவர் தான் சித்தரை சாத்தனார் என்று சொல்லுகிறார்கள் அது சரியோ என்னமோ எனக்கு தெரியாது பெரிய பேரொலிய பெரிய பேரொளி இத அந்த துணியை பிடிச்சி பிடிச்சிட்டா இந்த ஒளி மறைஞ்சு போயிடுமா மறைக்க முடியாது அவன் பேரொளி அவன் அருப்பெரும் ஜோதி அவனை மறைக்க முடியுமா மறைக்க முடியாதா அப்படின்னு பாடியிருக்கிறது மறைத்தான் மறைக்கொண்டுமே அலையினார் பொருளாரை விடபடி விலையினான் அடியே இணங்குமே அப்ப ஆயிரம் பேர் அங்க இருந்து அந்த வேலையை செய்திருக்கோம் கொஞ்சம் போட்டு மறக்க பேரு ஆயிரம் பேர் இருந்து அந்த வேலையை செய்திருக்கிறான் நாவுக்க அரசர் சொல்றும் தமிழை படிச்சாலுற ஆயிரம் தமிழ் அழிவாக்கினா அந்த ஆயிரம் பேரையும் உடச்சு தொடர அந்த அரசன் அரசன் துறை என்ன அர்த்தம் கடவுளே துரத்தினான்னு அர்த்தம் அத சாமி தேவாரத்திலே சொல்லிவிட்டார் ஆயிரம் தமிழே படித்து ஆளு ஆயிரம் சமணம் அழிவாக்கினா ஆயிரம் புனல் ஆறை வடதலி தேவன் என வன்வினை வீடுமே சிவ திருஷ பெற்ற நிர்வாண திருஷ்டை பெற்ற பஞ்சாட்சரம் சொல்றேன் திறந்தோறும் கோயிலுக்கு போறேன் படுக்கும் போது விபூதி பூசிட்டு படுப்பேன் படுக்கை விட்டு எந்திரிக்கும் போது விபூதி பூசிட்டு தான் எந்திரிப்பேன் எவ்வளவு வேலை இருந்தாலும் சார் தான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரிதான் ஐயா நான் ஒரு ஒரு நாளைக்கு இப்பதான் தெருவுக்கு நாலு கடை வந்துட்ட ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சுட்ட என்ன வரும்நாதன் வாழ்க்கை தான் போல இருக்கிறது மறைவாக இந்த வேலை செய்து அப்படின்னு வந்துடும் ஆமா நான் ஒருத்தம் செய்கிறது தேவாரம் பாடுற அத்தனை பேருக்கு அந்த கெட்ட பேர் வந்து சேரும் இன்னைக்கு ஒரு தாயை சந்திச்சேன்னா அந்த அம்மாவோட பையன் கவர்மெண்ட்ல புதுசா வேலைக்கு சேர்ந்தாரு புதுசா வேலையில சேர்ந்தவன் எல்லாம் எனக்கு வேண்டிய பையன் போயிட்டான் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு இந்த தாயையும் பார்த்தேன் அந்த பையனும் பார்த்தேன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் இருக்கியா இருக்கியாப்பா இருக்கான் அந்த அம்மா வந்திருக்க அப்ப கேட்டேன் ஏண்டா தம்பி நீ புதுசா வேலைக்கு சேர்ந்தவனாச்சும் மதுக்கடைக்கு அதுக்குள்ள மதுக்கடைக்கு போக சொல்லியிருந்தா எங்க பையனை ரிசன் பண்ண சொல்லி இருப்பேன் அந்த பையனை விட அந்த அம்மா எப்படி ஒரு படி தாண்டா பாருங்க ஆக மதுக்கடைக்கு வேலைக்கு போறதுக்கு அந்த அம்மாவுக்கு சம்மதம் இல்லை இல்லையா மதுக்கடைக்கு என் பிள்ளைய போக சொல்லி நான் வேண்டாம்னு சொல்லிருப்பேன் வேலையை அப்படின்னு சொன்ன அந்த அம்மா அப்ப அந்த அம்மாவுடைய நெஞ்சில ஒழுக்க எப்படி பார்த்தீங்களா அப்படின்னு அந்த மாதிரி நான் ஒழுக்கவா நடக்கலைன்னு சொன்னிருக்கிற மதத்துக்கே இழுக்கு அதே மாதிரிதான் பௌத்தர்களும் சமணர்களும் கொல்லாமை கொல்லாமை கொல்லாமைன்னு சொல்லிட்டு பலவிதமான அநியாயம் பண்ணதால்தான் அந்த சமுதாயம் கொஞ்சம் பின்னோக்கி ஓடிவிட்டது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆமா ஆக நாம தவறு பண்ணாம இருந்த நாம தவறு பண்ணினா நம்ம சமுதாயத்துக்கு தான் தப்பு இல்லையா ஆமா நம்மளோட தனி மனுஷ ஒழுக்கம் என்று அது போய் விடாது நான் தவறு பண்ணிவிட்டால் தேவாரம் பாடுற போரா இப்படித்தான் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்கள அல்லவா ஒரு சமுதாயமே கட்டுப்போம் இல்லையா ஆமா அதனால நான் ஜாக்கிரதையாக்கிறோம் அதத்தான் சாமி சொல்றாரு தமிழை படித்தான் இல்லேன்னு சொல்லல அந்த தமிழுடைய வடிவமாக எடுக்கிற கடவுள் என்பதை அவன் மறந்து விட்டான் அதனால் அந்த ஆயிரம் பேரையும் அழிவாக்கினான் அப்படின்னே தேவாரத்தில் வருகிறது வாயிரும் தமிழே தமிழே படித்து ஆயிரம் தமணும் அழிவாக்கினான் பாயிரும் பொருள் ஆறை வடதலி தேவன் என வல்லினை மே இந்த இடத்துல நான் வாரியார நினைக்கிறேன் வாரியார் எனக்கு சொந்தக்காரன் அவரை அறிவுக்கு நான் சொந்தக்காரன் ஆமா இந்த ராகம் பெரும்பகுதி யாரும் பாடுறது நான் இதை தயார் பண்ணிட்டு போய் காஞ்சிபுரத்துல முதல்ல பாடின இந்த ராகத்தை இது யாரும் பெரும்பகுதி பாடுறதில்லை என்னமோ ஒரு நோக்கத்தில் உட்கார்ந்து ஒரு நாலு நாள் தயார் நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் ஒரு ராகம் தயார் பண்றது போய் பாருங்க காஞ்சிபுரத்துல ஒரு நல்ல பிடில்காரன் இருக்கான் நல்ல மிருதங்காரன் ஒருத்தான் இருக்கான் அந்த பிடில்காரன் பேரு என்ன இல்ல இல்ல நாகராஜன் நாகராஜன் அது பிடில்காரன் பேரு பேரு மிருதன்காரன் பேரு ஏகாம்பரம் பேரு அபூர்வமான வாத்தியக்காரங்கள் ரெண்டு பேரும் ஆமா நான் காஞ்சிபுரத்துக்கு பாட போறேன்னா அவன் தான் அவங்க இல்லாட்டி போனா வேற ஒருத்தனை பாப்பேனும் ஆமா இப்ப நாளை கூட காஞ்சிபுரத்துல பாட போறேன் கண்டிப்பா அங்க போய் இந்த ராகத்த பாடின நேற்று வாரியா இருந்த ராகத்தை அங்க பாடி விட்டாரு தான் நான் நினைச்சுக்கிட்டேன் புதுசா நாம ஒரு ராகத்த போய் இன்னைக்கு வெளுத்து கட்ட போறோம் அவங்கதான் பேரு நினைச்சா அவன் தூக்கி எழுந்தான் என்ன நேற்று வாரியார் பண்ணாரியா அந்த ராகத்த இங்க சொற்பொழிவு பண்ணவன்லயே ஞானியார் சுவாமிகள் முதற்கொண்டு ஞானியார் திருப்பாதிரி புரிய ஞானியார் சுவாமிகள் பேசினதுல சிந்தி போனதுதான் வாரியார் பேச்சு என்று வாரியாரே சொல்லி இருக்க ஆமா பாதவரன் கும்பிட்றான் பாருங்க பாதபூரன் என்பது வாரியார் சாமியோட தம்பி பிள்ளை சொற்பொழி பண்ணவன்ல ராகம் பாண்ணவனே கிடையாது ஞானியார் சாமிக்கும் கிடையாது பின்னால இப்ப இருந்த கீரன் இல்லையா கீரன் தானே அப்படின்னு அவர் ஒருத்தர் இந்த வடமொழியில தேங்காலிபுரம் தீட்சி ஒரு வாழ் அவருக்கும் பாட தெரியாது நான் ஒரு நாள் ராகம் பாடிட்டு இருந்தேன் காங்கேயம் நல்லூர்ல இவர் எல்லாருக்கும் விபூதி கொடுத்துட்டு இருந்தார் நான் அந்த உரமா நின்று பாடி உட்காந்து விபூதி கொடுத்துட்டு இருந்தார் ஒரு அற்புதமான ராகத்தை பாடிட்டு இருந்தேன் விபூதி கொடுக்கறத நெர்த்தி விட்டு அப்படி பார்த்தாருந்த விபூதி கொடுக்கல இப்படி பாத்துக்கிட்டே இருந்தார் எவரும் பாடுவான் இப்படி யாரியா பாடுவா உன்னால தான் பாட முடியும் அந்த நுணுக்கம் தெரிஞ்சவர் அந்த அறிவுக்கு நான் அடிமை இல்லையா ஆமா அப்படி கட்டிக்காரன் சரி அது போட்டு போது அப்புறம் இப்ப திருவிட மருந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான பதியம் பாடியிருக்க நீ இந்த உலகத்திலேயே வானவருடைய செல்வம் உனக்கு கிடைக்கும்டா நீ திருவிடைமூரில் இருக்கிற மகாலிங்க சுவாமி என்னை கும்பிட்டு விடு அப்படின்னு சொல்றாரு இம்மைவானவர் செல்வம் விளைத்திடும் அம்மையே பிறவி துயர் நீத்திடும் நீ இனிமே பிறக்கவே மாட்ட அப்புறம் இம்மை வானவர் செல்வம் விளைத்திடும் அம்மையே பிறவி துயர் நீத்திடும் எம்மையாலும் இடை மருதன்கடல் ஆமா உண்மையோடு நீ அவனை வணங்கி விட்டால் இம்மைவானவர் செல்வம் உனக்கு கிடைத்து விடும் உன்னுடைய பிறவையும் அறுத்து விடுவான் அப்படின்னு சொல்றார் செல்வம் விளைச்சிடு அம்மையே திறன் தோணி திடும் பாட்டு கட்டிபட்ட கரும்பினும் பனிமலர்கூட பாவை நல்லாரினும் தனி முடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார் கேடை தனி இனிக்கிறது ஒரு வயசு இல்லையா கல் கண்டு இனிக்கிறது ஒரு வயசு பெண்களை அனுபவிக்கிறது ஒரு வயசு தனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர்கூட பாவை நல்லாரினும் தனி முடி கவித்து இந்த ஒரு அரசாட்சி இருக்கணும் நமக்கு பணம் இருக்கணும் செல்வாக்கு இருக்கணும் நினைக்கிறது அது ஒரு வயசு இதையெல்லாம் தாண்டி இனிக்கிறவன்டாம இந்த கனியை விட இனிப்பவன் கரும்பை விட இனிப்பவன் பெண்களை விட இனிப்பவன் அரசு அரசு அந்த ஆட்சி அதைவிட இனிப்பவன் அவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கனியினும் இனியன் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன் தனிமல்குளர் பாவை நல்லாரும் இனியன் தனி முடி கவித்து ஆடும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடை என்று நமக்கு நீதி சொல்லுவார் இப்படி அப்பருடைய தேவாரத்துல தனியார் சம்பந்த சேவாரத்துல சுந்தர தேவாரத்துல இப்படியெல்லாம் அங்கெல்லாம் கடவுளை தொழுவதோடு அல்லாமல் அங்கங்கே நீதியை நிறைய சொல்லிக் கொண்டு போகிறார்கள் ஏதேனும் உண்மையாவது நாம கடைபிடித்தமையானால் நாம கடை முடியும் இப்படி ஒரு நீதி நம்ம நூல்ல இருக்கு தேவாரம் நமக்கு சொந்தம் எனக்கு மாத்திரமா சொந்தம் இங்க இருக்கிறவர்கள் சைவத்தில் இருக்கிற கோடான கோடி பேருக்கும் சொந்தம் இல்லையா அதில் வருகிற நீதிப்படி கொஞ்சமாவது நடப்போம் என்று எ கொள்ளுவோமாக என்று சொல்லி இன்னும் நிறைய இருக்கிறது நான் ஒரு இருபது பாட்டு தான் நான் இன்னைக்கு சொல்லலாம்னு வந்த ஒரு பன்னிரண்டு பாட்டுக்கு நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் அது தமிழ்சச்சங்கம் செய்த புண்ணியம் ஏசி அவர்கள் மனம் வந்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த இடத்தை இப்படி சொல்லி பாடத்தான் எனக்கு அவருக்கு கொடுத்திருக்க நீ எவ்வளவு நாளைக்கு வேணாம் சொல்லிக்க சொல்லிட்டாங்க இப்படி சொல்ல முடியுமா கோடிக்கணக்கில் போட்டு கட்டின கட்டடம் இது இல்லையா அத்தனை வேலைக்காரர்களையும் அத்தனை பணியாளர்களும் ஈடுபடுத்துகிறார்கள் ஒரு சின்ன தேவார காரனுக்காக தேவாரத்துக்கு கொடுத்த தொண்டு என்று நான் சொல்லி இப்படி நாம் சொல்லுகிறது பாடுகிறதெல்லாம் அந்த புண்ணியம ராஜாசர அண்ணாமலை செட்டியாருடைய பரம்பரைக்கு போய் சேரட்டும் என்று நான் வேண்டிக்கொண்டு நாம் எல்லாம் சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனார்கள் Om Namah Shivaya Shivaya Namo Om Om Namah Shivaya Shivaya Namo Om Om Namah Shivaya Shivaya Namo Om Namah Shivaya Shivaya Namo Om சொன்னு பாடும்ப கை தட்டுறது எப்படி அப்படின்னு இப்படி இப்படி தட்டுறது கூட அவர் சரியில்லை இப்படி இப்படி தட்டணும் இப்படி தட்டும் போது ஒவ்வொரு தடையும் ஒரு கும்பட ஆயிருது Om namah शिवाय शिवाय namavom Om namah शिवाय शिवाय namavom Om namah शिवाय शिवाय namavom Om namah शिवाय शिवाय namavom शिवाय namavom शिवाय namavom शिवाय namavom शिवाय namavom शिवाय namavom शिवाय namavom शिवाय namavom शिवाय namavom ய நமோ நம பார் பத